ஜ என்றால் அழகு என்றால் பேர் அழகு சிவப்பு என்றால் ஜால் தமிழ் வான் ஒளி இணைந்திருங்கள் என்றென்றும் ஜால் தமிழ் வான் ஒளியோடு இது உங்கள் வானொலி வணக்கம் நேர்கே இப்பொழுது நேரம் பத்து மணி இணைந்திருக்கிறீர்கள் ஜால் தமிழ் வானொலியோடு இரவு துயிலில் நேயர்கள் நேரம் இன்று வெள்ளிக்கிழமை நேயர்கள் விரும்பிக் கேட்டனர் பலர்களோடு ராகினி பாஸ்கரன் கூட்ட சேர்த்தவெல்லாம் ஜெயிக்க முடியாது ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்லை அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் இதை யாராலும் அளிக்க முடியாது பல நேர்களின் ஆசையை நிறைவேற்றுவதுதான் காற்றலை காற்றலையிலிருந்து நிகழ்ச்சியை தோத்து வழங்கும் அறிப்பாளர்களின் கடமை ஆகையால் இன்று ரவி அவர்கள் முழுமையான பாடலொன்றை தங்களுக்காக தங்களை போன்று விரும்பும் நேர்களுக்காக பாடி ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்குமாறு வேண்டியிருந்தார் பாடுவோர் பாடலா நிகழ்ச்சியில் போய் பாடலாந்தான் ஆனால் அங்கே இடம் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது ஏனென்று நிறைந்த உள்ளங்கள் வந்து நிறைந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அந்த உள்ளங்கள் தான் இந்த நிகழ்ச்சிகளை மெருகூட்டுவதற்கு உண்மையிலே இந்த வானொலி நேர்களை நாங்கள் இருகரங்கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த வேளையில் ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது ஓடோடி வந்து எங்களோடு இணைந்து தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தங்களுடைய ஆதரவையும் எவ்வளவு சந்தோஷமாக உரையாடுகின்றார்கள் என்பதையும் பார்த்து நெகிழ்ந்த வானொலி ஒன்று சொன்னால் அது எங்கள் யாழ்த்தமிழ் வானொலி ஒன்றுதான் என்று நான் எங்கேயும் தரமாக கூறுவேன் அந்த வேளையில் ரவி நீங்கள் என்னிடம் கேட்டதுக்கு இணங்க நான் ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை இன்று நான் ஆரம்பிக்கின்றேன் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னாள் என்ன பாடத்தோன்றும் பாடத்தோன்றும் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னாள் என்ன பாடத்தோன்றும் என்ன பாடத்தோன்றும் காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை தாளாட்டு பாட தாயாகவில்லை உன்னை ஒன்று கேட்பே உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் பாட தோன்றும் நிலவிலானம் நீரிலா மேகம் பேசாத பெண்மை பாடாத உண்மை கண்ணை மெல்ல மூடும் தன்னை எண்ணி பெண்ணை பாட சொன்னான் பாட தோன்றும் உன்னை ஒன்று தேர் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னாள் என்ன பாடத்தோன்றும் என்ன பாடத்தோன்றும் தனிமையில் காணம் சபையிலே மௌனம் ாகம் உயிரலா பாசம் அன்பு கண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத்தோன்றும் உன்னை ஒன்று கேப்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னும்ோன்றும் இன்று நீர் நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்கின்றனர்மம் திரைப்படத்திலிருந்து பி பி எங்கும் சொந்தம் இல்லை கணேசன் அவர்களின் நடிப்பு இதை சொல்ல வேண்டுமா பாடல் காட்சியை பார்த்தாலே அது ஒரு தனித்துவமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது சொந்தங்களை தேடி அலைவது என்பது இன்றைய பொழுதில் சாத்தியம் இல்லை நீங்கள் சொந்தங்களை தேடி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கையில் பழம்களும் பூக்களம் இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் ஒரு கையில் நீங்கள் கண்டிப்பாக பணப்பையோடு நீங்கள் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் சொந்தங்கள் உங்களை தேடி வரும் நான் எல்லா சொந்தங்களையும் சொல்லவில்லை அடிக்கடி சொல்லுவேன் எல்லோரையும் சொல்லவில்லை சொந்தம் என்பது வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றது அந்த வீட்டுக்குள் இருக்கும் சொந்தங்களும் சொந்தமற்ற நிலையில் இருந்தால் அங்கே வேதனைகள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளேயே எதிரியை வைத்துக்கொண்டு நாங்கள் வெளியிலேன் எதிரியை தேடுவார் அற்புதமான பாடல் சிவா உண்மையிலேயே இந்த பாடல் சில நேரங்களில் மனங்களை கசக்கி பிழிந்த வண்ணம் இருக்கும் என்றும் துன்பம் இல்லை எங்கும் இல்லை ஆமாம் சொந்தம் இல்லை என்று சொன்னாலே துன்பம் இல்லை தானே அதுக்கு ஏன் நாங்கள் சொந்தங்களை தேடி போவான் ஆனால் சில சமயங்கள் சொந்தங்களும் வேண்டும் சில விடயங்களில் ஒரு நண்பர்களோடு நாங்கள் கூடியிருந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அங்கே தாழ்வு மனப்பான்மை இருக்காது அது நீங்கள் எல்லோருமே உற்று பார்க்கலாம் இதில் என்னை குறை சொன்னாலும் நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது எல்லோருமே நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் புரியும் ஒரு நண்பர் கூட்டத்தை வைத்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவீர்கள் ஆனால் அந்த முகத்தில் எல்லோருடைய முகங்களிலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் மகிழ்ச்சிகரமான நினைவிலைகள் ஒரு புன்னகையோடு துள்ளி குதித்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்திவிட்டு செல்வார்கள் அதுவும் ஒரு நண்பர் அல்லது ஒரு தோழியின் திருமண பந்தத்தில் இணைந்தால் கூட அங்கே அட்டகாசமாக நிற்பார்கள் தாங்கள்தான் அந்த அத்தனை சந்தோஷங்களையும் கொட்டி தீர்ப்பது அவங்களிடம் வழக்கம் இருக்கின்றது ஏன்னு சொன்னால் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதையும் குறை சொல்ல மாட்டார்கள் இங்க சொந்தங்களை வைத்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பாருங்கள் அங்கே ஏதாவது ஒரு திண்டாட்டமான நிலையில் தள்ளாடி கொண்டிருப்போம் வயதானால் தான் வேண்டும் என்று இல்லை இப்படியான சம்பவங்களிலே எங்கள் கால்கள் தடக்கி விழுவது நிஜம் என்னை முன்னுக்கு வைக்கவில்லை ஏ நீ என்னை அந்த இடத்தில் முன்னே நிறுத்தவில்லை என்று அந்த நேரத்தில் வந்து தங்களை முன்னுக்கு வைக்க வேண்டும் என்று போராடுவார்களே தவிர ஆனால் கை கொடுத்து உதவி செய்ய மாட்டார்கள் எப்படித்தான் போராடி தனிமையாக நின்று அத்தனை விஷயங்களையும் நாங்கள் கலைத்து போய் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து கை கொடுக்க மாட்டார்கள் அந்த உரிய நேரத்தில் அந்த உரிய இடத்தில் தங்களை முன்னுக்கு வைக்க வேண்டும் அப்படி வைக்காவிட்டால் காது வெட்டிக்கும் அளவுக்கு சண்டை சச்சவெல்லாம் வெறும் அது நிஜம் அதெல்லாம் அன்றைய காலத்தோடு முடிந்து விட்டது சொந்தம் பந்தம் எல்லா உறவுகளும் முடிந்து விட்டது இப்போதெல்லாம் சொந்த பந்தங்களை விடுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லை என்று சொன்னால் அங்கேயும் சொந்தம் இருக்காது காரணங்களை தெரியாமலே சிலரிடம் சண்டைகள் சச்சரவுகள் வருகின்றது காரணம் இல்லை ஏன் சண்டை பிடித்த என்று காரணம் அங்கே இல்லை ஆனால் சண்டை அது ஏன் இந்த விஷமத்தனம் என்று தெரியவில்லை ஆனால் இந்த பாடலுக்கு சிவா நிறைய பேசலாம் ஒவ்வொரு வரிகளுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் தான் நீங்கள் இருந்த இடத்தில் வந்து ஒவ்வொரு பாடலாக எரியும் பொழுது அங்கே பேச தூண்டுகின்றது அற்புதமான பாடல் பி சீனிவாசன் என்று சொன்னாலே பாடல் சுகமாகத்தான் இருக்கும் நடிகத்திரகம் சிவாஜிகேஷன் அவர்களின் மிகச் சிறந்த பாடல்களின் பட்டியலில் இந்த பாடலையும் அடிக்கடி இரும்பி கேட்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது பாடலை பாடியது இசையமைத்தது பாடல் காட்சிகள் எல்லாமே மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த பாடல் காட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிவா நிலவு ஒளி இருட்டுக்குள் ஒரு நிலவு ஒளி ஒன்று ஆகாயத்திலேருந்து தெரித்து பறக்கும் வேளையில் நாடக திலகம் சிவாஜிகாந்தன் தள்ளாடி தள்ளாடி தன்னுடைய மன வேதனைகளை கொட்டி தீர்க்கும் அளவுக்கு அந்த நடிப்பில் காட்டிய மா மேடைக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் லடன் சிவா நீங்கள் கேட்ட பாடல் புலர்ஜென்ம திரைப்படத்திலிருந்து என்றும் துன்பம் இல்லை எங்கேயும் சொந்தமில்லை ஆனால் நீங்கள் இசைக்கு சொந்தமாகங்கள் உங்கள் மனதில் அமைதியையும் சாந்தியையும் தரும் அது மட்டுமல்ல இசைதான் வாழ்க்கை என்று நாங்கள் இருந்துவிட்டாலே இசையை மிஞ்சி யாரும் எங்களையும் அசைக்க முடியாது என்பதற்கு இந்த பாடல் ஒரு அத்திவாரமாக அமையட்டும் எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை பெரும் அன்றும் இல்லை புகழ் ஒன்றும் எங்கும் சொந்தமில்லை எந்த பெரும் அன்புமில்லை புகழ் ஒன்றுமில்லை எங்கும் சொந்தமில்லை என்ற கூறுமில்லை வையமும் வாழ்த்துவதில்லை இந்த வையமும் வாழ்த்துவதில்லை எந்த கவனத்தில் இல்லை இந்த வையமும் வாழ்த்துவதில்லை எந்த கவனத்தில் இல்லை உயர் வாழ்வுக்கும் பாகைக்கும் வந்ததில்லை வாழ்வெனி புயர்வு அபாத இல்லை எங்கும் சொந்தமில்லை எந்த ஊருமில்லை வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் இருந்து உன்னிமேனன் குரலில் ஆர் ரவிசங்கர் இசையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்றார் ஷலஜா ஹங்காபரன் விபி கனடாவில் இருந்து இந்த நிலவை நீங்கள் இங்கே வந்து யாரெல்லாம் ரசித்தீர்கள் முற்றத்தில் இருந்து இங்கே நிலவை எப்படி எல்லாம் ரசித்தீர்கள் அந்த நினைவிலைகள் உங்களுக்கு இருக்கின்றதவா கண்டிப்பாக இருக்க முடியாது காரணம் என்ன ஒன்று ரச எங்களுடைய நாட்டில் மட்டுமே ரசித்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து முப்பது வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் நான் அந்த நிலவை வெளியே இருந்து ரசித்தது இல்லை இந்த நிலவோடு பயணித்த நினைவேலைகள் மறக்க முடியாத நினைவேலைகள் இந்த நிலவு பயணத்தில் நீங்கள் எப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணியிருப்பீங்க முற்றத்தில் நிலவு ஒளித்தாலே தந்தை தாய் சகோதரர்கள் என முற்றத்தில் கதறையை போட்டு உட்கார்ந்து இல்லை அந்த மணலில் தரையில் உட்கார்ந்தபடி அந்த நிலவை பார்த்து ரசித்து எவ்வளவோ நிறைய பேசி சந்தோஷமான தருணங்களை நாங்கள் அனுபவித்தோம் இந்த நிலவு வெளிச்சம் ஒரு மனதை ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய வகையில்தான் இருக்கும் அதே வேளையில் எனது தாய் எங்க செய்வார் என்று சொன்னால் இரவச உணவை அப்படியே எல்லா இருக்கிற கறிகள் எல்லா வெட்டையும் போட்டு ஒன்றாக குளைத்து வாழை இலையை வெட்டி கையில் எடுத்துக்கொண்டு வருவா ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை புடியுங்கள் என்று சொல்லி அந்த அம்மாவின் கையால் நிலவின் ஒளியில் நிலாச்சோறு சாப்பிட்ட நினைவலைகள் உங்களால் மறக்க முடியுமா இல்லை மறந்துதான் போவீர்களா நிலவை வைத்து எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அத்தனை பாடல்களின் நிலவு என்று வந்தாலே எனது தாய் உங்களுடைய தாய் யாரும் மறக்க முடியாது எப்படியெல்லாம் நிலா முற்றத்தில் நீங்கள் துள்ளி தெரிந்தீர்களோ அதையெல்லாம் யாரும் மறக்க முடியாது அற்புதமான பாடல் ஒன்றை விரும்பி கேட்டிருக்கின்றார்கள் ஷலஜா ஹங்காபரன் விபி கனடாவில் இருந்த வெண்ணில சத்தியமாக நான் அந்த நிலவை எடுக்கவில்லை அது என்ன அது கனடாவில் துளைத்துவிட்டு விட்டு ஜெர்மனியில் தேடுவது எனக்கென்றா என்னவென்று புரியவில்லை இரண்டும் பாடலை தருகின்றேன் கண்டுபிடியுங்கள் தமிழ் வானொலியில் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் என்று பார்ப்போமா தேவாவின் இசையில் என்ன சை மைச்சான் திரைப்படத்திலிருந்து சின்ன குயில் சித்ரா அவர்கள் குரல் கொடுக்கின்றார் இந்த பாடலில் ஒரு பெருமை இருக்கின்றது சுகுணா அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த பாடல் வந்து எப்போது வெளிவந்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் இந்த படம் வெளிவந்தது அது இந்த படத்தை வெளியிட்ட திகதி வந்து இருபத்தி ஆறாம் தேதி இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பாடல் எப்போது வெளியே கொண்டு வந்தார்களோ அன்றில் இருந்து இன்று வரை சில திருமண வாய்ப்பவ வீடியோ கேசட்டில் நீங்கள் இந்த பாடலை அடிக்கடி கேட்கலாம் வீடியோ எடுப்பவர்கள் எல்லோருமே இந்த பாடலை கொடுப்பது ஒவ்வொரு வரிகளும் தன்னுடைய கணவனை புகழ்ந்து பாடக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த படமும் உண்மையிலே ஒரு நல்ல படம் ஒன்றுதான் பாடல் காட்சியை பார்த்துக்கணும் சொன்னால் ரேவதியும் ரஞ்சிதாவுக்கும் இந்த பாடல் காட்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது தங்களுடைய கணவரை எப்படி எல்லாம் அந்த அளவுக்கு தன்னுடைய கணவரை புகழ்ந்து பாடக்கூடிய வகையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் சுகுணா இன்று ஈசனை பார்த்து பாடப்போகின்றார் அடிக்கடி ஈசன் பாடுவார் நன்றாக ஆனால் இன்று சுகுணா பாடப்போகின்றார் இப்படி ஆடிய சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொன்னதான் எனக்கு செய்தி சொன்ன மன்னதான் சொந்த சொல்ல குங்குமத்தவச்சேன் மன்னவர் மன்னதான் அழகு மன்னவர் மன்னதான் ஆனால் எல்லாரும் கணவர் மரலை கலந்து பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் கேட்கின்றார்கள் இல்லையே கேட்டால் ஏதாவது சொல்லிவிட்டு போகின்றார்கள் அப்படி இருந்தும் பின்னாலே ஓடி ஓடி பாடினால் கூட பாய பொத்து என்று சொல்வார்கள் ஆனால் என்ன செய்வது சுகுணா இதுதான் பெண்களின் விதி என்று சொன்னால் பாடலில் தான் நாங்கள் கரைய வேண்டும் பாடலை அவர்களுக்காக கொடுத்து மகழ வேண்டும் உண்மையிலே ஒரு அன்பான கணவன் கிடைத்து இந்த ஆகாயத்தையே எட்டி பிடிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக ஈசன் இருக்கின்றார் என்பதை இந்த வேளையில் பெருமையோடு நான் கூறுகின்றேன் காதலத்தினத்தில் உங்களுடைய காதல் எப்படி உருவாக்கியது எப்படி முடிந்தது என்பதை கூறும்போது அந்த பொறுமை என்று வரை ஈசனிடம் இருக்கின்றது சுகுணா உங்களுக்கும் மன நிறைவான வாழ்த்துக்களும் சந்தோஷமாக இருங்கள் என்றென்றும் இசையோடு இருவரும் நீங்கள் இருப்பதால் தான் உங்கள் வாழ்க்கையும் இசையாக இசைந்து கொண்டு போகின்றது என்பதை உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது சுகுணா ஈசனுக்காக கேட்ட பாடல் காட்டலேன் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்த வச்ச ஏன் மன்னவர் மன்ன இசையோடும் காற்றலையோடும் மெலினத்தலை சாய்ந்திருந்து ரசித்துக் கொண்டிருக்கும் நேர்களில் அடுத்த பாடலை விரும்பிக்கின்றார் ரூபி அவர்கள் நான் ஒரு சிந்து என்ற பாடலை சிந்து பாயிர திரைப்படத்திலிருந்து விரும்பி கட்டிருக்கின்றார் இந்த படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரூபி ஒரு மன்னருடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடுவதற்கு காரணமானது இசைதான் ஒன்றுக்குள் புகுந்து கொண்டால் அது பல வடிவங்களில் திசை மாற வைத்துவிடும் ஒரு மனிதனை ஆனால் இங்கே என்னவென்று பார்த்தால் அழகாக குடும்பத்தை நகர்த்திக் கொண்டிருந்த சிவகுமார் தன்னுடைய மனைவிக்கு இசை ரசனை இசையோடு ஆக்கியமாகும் தன்மைகள் எதுவுமே இல்லாததால் தன்னுடைய இசையை கூட தன்னுடைய மனைவி ரசிக்காததால் அவருடைய வாழ்க்கை ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் திசை மாறி சென்றது அது எந்த சந்தர்ப்பம் என்று சொன்னால் இவர் மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே சுகாசினி வந்து உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருப்பார் பாடலை சுகாசினியை பார்த்து அங்கே சிவகுமார் மனதில் ஒரு சலனத்தோடு பாடியதால் அவருக்கு அங்கே சுருதி கோச்சம் குறைந்தது அதுக்கு ஆவசம் சுகாசினி நேரடியாக மேடையில் சென்று பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானியேன் எதுவகை நனறேன் இந்த பாடலை பாடிய காட்சிதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது சுகாசினியின் பாடலை கேட்டு சிவகமாருடைய மனது வந்து அப்படியே தடம் பிறண்டு முடிந்து விட்டது அங்கே வாழ்க்கையும் ஆரம்பிக்க தொடங்குகின்றது இந்த இசை ஒன்று மனிதனை எப்படி திசை எப்படி மருத்துவமாகின்றது ஒரு மனிதனை ஆற்றுவதற்கு கூட மருந்தாக அமைகின்றது உண்மையிலே இசை இல்லை என்று சொன்னால் மனிதன் எல்லாம் எப்போ மரணத்திருக்கலாம் இந்த இசைதான் எங்களை இன்று கைப்பிடித்து பல வடிவங்களில் நடத்தி கொண்டு செல்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது இந்த பாடலில் இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் அங்கே அற்புதமாக இருக்கின்றது கேள்வி ஞானத்தை வைத்து பாடக்கூடிய வகையில் இந்த பாடல் படக்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் ரூபி கேட்ட ஒன்று இருக்கின்றது சித்து பைரவை திரைப்படத்தில் இருந்து ரூபிக்கின்ற பாடல் இந்த பாடலை நீங்கள் தந்தவுடன் எனக்கு இன்னும் ஒரு பாடல் காட்சி சட்டென்று ஞாபகத்துக்கு வந்ததால் இந்த படத்தை பற்றி நான் கூறியிருந்தேன் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து அவர்களின் வரிகளுக்கு சின்ன கோயில் சித்ரா குரல் கொடுக்கின்றார் தன்னுடைய பெற்றோர்களை சந்தித்த தான் தான் அவர்களுடைய மகள் என்று கூற முடியாத காரணத்தால் அவள் துடிக்கின்றாள் இருந்தும் அவளுடைய தாய் தன்னுடைய கணவருக்கு இவள் என்னுடைய மகள் என்று கூற முடியாத அளவுக்கு அங்கே வேதனை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கின்றது எல்லாம் இருப்பவனுக்கு எல்லை இல்லா பண்டிகை ஆனால் எதுவுமே இல்லாதவனுக்கு சோகம்தான் எல்லை இல்லா காலம் என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்றது இருப்பவனுக்கு எல்லா பண்டிகையும் கொண்டாடுவானாம் ஆனால் இல்லாதவனுக்கு எதை செய்வான் பாடலைத்தான் ரசிக்க முடியும் ஏனென்று சொன்னால் அவனுக்கு அதுதான் ஆறுதல் என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே நான் கற்பத்தில் நானே கரைந்திருப்பேன் அந்த அளவுக்கு மகளாக பிறந்து கொடுமைகளை அனுபவித்து வளர்ந்த காலகட்டத்தில் பெற்றோரை சந்தித்தும் சொல்ல முடியாத நிலையில் துடிக்கும் பொழுது அவள் பாடுகின்றாள் என் விதி அப்போதே தெரிந்திருந்தால் நான் கற்பத்திலேயே அரைந்திருப்பேன் வரிகள் எல்லாம் சும்மாவா ஒவ்வொரு வரிகளும் காலகட்டங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்க கூடியதை கற்பனையாக இல்லை நிஜமாகவே எழுதுகின்றார்கள் சில பாடல்களை இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்த இந்த சொந்தம் எதுவும் இல்லை என்ற கருத்தை நான் இந்த நிகழ்ச்சியில் சிவாவின் பாடலுக்கு நான் நிறைய கோரியிருக்கின்றேன் அதனால் தான் என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே நான் கற்பத்தில் கலந்திருப்பேன் ரூபி நீங்கள் கேட்ட அற்புதமான பாடல் ஒன்று காட்டலையில் முடிந்தால் பாடுவோர் பாடலா நிகழ்ச்சியில் நீங்களும் இந்த பாடலை பாடலாம் காவடிந்து ராகல சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயம் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்ல அத தெரியவில்லை விரும்பு கேட்கின்றனர் நான் தெரிவித்துக் கொள்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஒவ்வொரு திறமையாக வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கும் மனம் நிறைவான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வேளையில் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளோடும் நீங்கள் இணைந்திருங்கள் துர்கா மனிதனுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் என்னடா இந்த வாழ்க்கை என்று நினைக்க தோண்டும் வாழ்க்கை ஒரு முறைதான் வரும் அதை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே நிம்மதியாக வாழலாம் ையும் தூக்கி குருவியின் தலையில் பனங்காயை வைத்தது போல் வைத்து விட்டால் அங்கே ஏண்டா இந்த வாழ்க்கை என்று தலை சுமையாக மாறிவிடும் எதை நாங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் எதை நாங்கள் வாழ்க்கையில் இருந்து விலத்தி கொள்ள வேண்டும் என்பதை முதல் உணர்ந்து கொண்டாலே வாழ்வில் சந்தோஷங்களை அடைய முடியும் ஆனால் குடும்பம் என்று சொன்னாலே பல சோதனைகள் பல இன்னல்கள் பல வேதனைகளை அள்ளிக்கொண்டிருக்கும் இருந்தால் இருந்தால் நிறைய பிரச்சனைகளும் இல்லையென்றால் இல்லையென்றே இருந்து விடலாம் ஆகையால் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் சமாளிப்பதற்கு அங்கே இருக்கும் பெற்றோர்கள் மனதை நிலை நிறுத்தி கொண்டாலே சமாளித்து கொண்டு பிள்ளைகளை நன்றாக வளர்த்து கொண்டே போகலாம் முதலில் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் எப்படி அவர்களை வளர்க்கின்றோம் என்பதை நாங்கள் கையிலெடுக்க வேண்டும் அந்த கையெடுத்து கொண்டால் பிள்ளைகளை நன்றாக நகர்த்தி செல்ல முடியும் ஆனால் இருந்தும் தேவையற்ற விஷயங்களுக்குள் நாங்கள் தலையை விட்டால் என்னடா இந்த வாழ்க்கை என்று திசை மாறிக்கொண்டே போகும் இந்த பாடல் வந்து ஒவ்வொரு வரிகளும் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கின்றது கண் இல்லை என்றாலும் அங்கே வாழ்கின்றார்கள் கால் கை இழந்தவர்களும் அங்கே வாழ்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வந்து இருப்பதை வைத்து மன நிரழ்வோடு வாழ்வதால் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆனால் வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதால் சந்தோஷம் என்ற ஒன்றை நாங்கள் இழந்து நிம்மதியையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஆஸ்திரேலியாவை நோக்கி ஒவ்வொருமே சொல்கிறதே வாழ்வின் போராடும் போர்க்களமே media தமிழ் வானொலி தினந்தோறும் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை மண் வாசனையுடன் இரவின் தொழில் நிகழ்ச்சியில் உங்கள் அபிமான அறிவிப்பாளர் ராகிணி பாஸ்கரன் அதனால் வெள்ளிக்கிழமைகளில் நேயர்களின் நேரமாக உங்கள் விருப்ப பாடல்களோடு காற்றிலையில் நான் வருவேன் இரண்டு ஜால் தமிழ் வானொலியோடு இது உங்கள் வானொலி உங்கள் நேரம் ஈஸ்வர திரைப்படத்தில் இருந்து டிரபிள் செல்வி விரும்பி கேட்டிருக்கின்றார் பாடலொன்று தமிழன் பாட்டு தமிழன் என்று சொன்னாலே அது எங்கேயுமே தலை நிமிந்து நிற்கக்கூடிய வகையில் எங்களுடைய தாய் மொழியும் தமிழர்களும் நிலையாக இருக்கின்றோம் அந்த வகையில் தமிழனாக பிறந்ததற்கு பெருமை அடைகின்றோம் தமிழ் மொழியோடு நாங்கள் வளர்ந்து தமிழனாக பிறந்ததற்கு பெருமை அடைய வேண்டும் எங்கே சென்றாலும் இந்த தமிழர்களுடைய பண்பாடு எந்த நாட்டிலேயும் பேசக்கூடிய வகையில் இருக்கின்றது எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய தமிழ் மொழி உலகத்திலேயே முதல் முதலாக மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி தோன்றியது அந்த வகையிலும் இந்த பெருமையை நாங்கள் போற்றி புகழ வேண்டும் தமிழை அழிய தமிழை வளர்த்து இருக்க வேண்டும் தமிழ்தான் எங்கள் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு எத்தனை இன்னல்களை தாண்டி எத்தனை பேருடைய இழப்புக்களையும் தாண்டி இன்று இன்னமும் தமிழன் தலைநிமிந்து நிற்கின்றான் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம் சிம்புவின் அட்டகவசமான நடிப்பில் ஒரு நீண்ட இடவழிக்கு பின்பு ஒரு நல்ல படம் ஒன்று வந்திருக்கின்றது ஆனால் நானே அந்த படத்தை பார்க்கவில்லை பாடல் காட்சியை நான் பார்த்திருக்கின்றேன் அந்த பாடல் நாங்கள் பார்க்கும் இந்த படம் எப்படி இருக்கும் என்று தெரியும் குடும்ப கதையாக எடுக்கப்பட்ட படம் இதில் என்ன சொன்னால் நீண்ட இடவழிக்கு பின்பு பாரதி ராஜாவை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது ரவி செல்வி நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் அதற்கு முன்பு இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்து நிறைய பேசி இருப்பேன் இன்னும் நான் பார்க்காததால் நிறைய பேச முடியவில்லை இதில் ஒரு வரவருகின்றது அடக்கிற மனுஷனை மதிக்கார் என்று ஆமாம் அடக்கித்தான் பார்த்தாங்கள் ஆனால் அடங்கவில்லை இன்னும் தமிழன் என்பதற்கு நாங்கள் பழைய படுக்களை மறக்க முடியுமா எத்தனை உறவுகளை இன்று இழந்திருக்கின்றோம் அடித்து பிடித்து தூள்களப்பி விட்டு தாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் என்று உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழன் இன்னும் உறங்கவில்லை என்பதற்கு பாடல்கள் மூலம் இன்னும் இன்னும் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் திரை உலகத்திற்கும் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும் தொடர்ந்து ரவி இணைந்திருங்கள் ஒவ்வொரு பாடல்களும் அற்புதமான பாடல் தெருவோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் மடிய வாழ்வுண்டியேன் main aa gayi main aa gayi toore ne neveli nadi tumhein jo baadal se kamtaani main bas yaadi mere maya ka hai என்ன நேர்களே போய் பெறவா நதி அலையே இவள் பூச்சூடும் நாள் பார்த்துவா நன்றே இதுவரை நேரமும்னொலி நேயர்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் இன்னும் பாடல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் ஒவ்வொரு பாடல்களும் வெறும் வரிசைப்படி நான் நிகழ்ச்சியை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களிடம் மனம் நுழைவான நன்றிகளையும் அது உங்களுடைய பொறுமைக்கும் மிகவும் நன்றியுடன் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எழுதிய வண்ணம் இருங்கள் உங்களுடைய பாடல்கள் கண்டிப்பாக காட்டிலையில் வெறும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒழிக்க வேண்டுமானால் அது உங்கள் கையில் இருக்கின்றது பாடல்களை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்ப வேண்டும் எழுதி அனுப்ப இனிய முகவரி கவிதை அல்லது R-A-H-I-N-I-P, வழியாகவும்ி என்ற என்ற வழியாகவும்ி வேண்டும் என்று சொன்னால் சை ஒன்று இது எனது வாட்ஸ்அப் நம்பர் சைவர் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று சைபர் இரண்டு எட்டு மூன்று ஏழு எட்டு ஏழு என்ற இலக்கத்தோடும் நீங்கள் உங்களுடைய பாடல்களை என கேள்விய அனுப்பலாம் என்று கூறி மீண்டும் நாளை இரவு பத்து மணிக்கு இரவின் தொழில் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் ராகிணி பாஸ்கரன் நன்றி என் இனிய தமிழ் நெஞ்சங்களே